ஓம் நமோவிசம்யோ வம்சிபோ மஹோ நமோ குருப்பலவரோமீ வாக் ஸ்ோத்திரமோலமிஷம் மாஹம் மாமாஸ் மே அஸ் ய உஷர்மா சோமிர ஆசீத் தைக்கிமிர ஆசீத்வா தாயத்த உபன குருவையும் சிஷ்யனையும் அறிமுகப்படுத்தியது குருவாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடிய உத்தாலக மகரிஷி தந்தையாகத்தான் முதல்ல கேள்வி கேட்டார் அப்புறம் அவன் எனக்கு அதை சொல்லிக் கொடுங்கோன்னு சொன்னவுடனே அவர் குருஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு அந்த ஏக விஜானத்தை உபதேசிக்க தொடங்குகிறார் பகவான் நீங்களே பகவான் ஸ்தேவமே பகவான் ஆகிய தாங்களே எனக்கு அதை சொல்லிக் கொடுங்கள் என்றவுடன் நிச்சயமாக சொல்லித்தருகிறேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டு உபதேசத்தை தொடங்கி விடுகிறார் இப்போ முதல்ல அந்த திருஷ்டாந்தம் மனசில் இருக்கணும் அது எப்படி ஏக விஜானேன சர்வ விஜானங்கிறதுக்கு மூணு திருஷ்டாந்தம் சொன்னார் மிருத் திருஷ்டாந்தம் மிருத்காரியத்தில் இருக்கிற மிருத்காரண திருஷ்டாந்தம் லோக மணி திருஷ்டாந்தம் நக நிகந்தன திருஷ்டாந்தம் இப்ப திரும்ப ஆரம்பிக்கிறார் அந்த திருஷ்டாந்தத்தை சொல்லி புரிய வச்சார் ஏக விஜயானேன சர்வ விஜானம் அது மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு விஷயத்துல இருக்கிற மூல காரணத்தை புரிஞ்சுண்டா எல்லா விஷயத்துக்கும் எல்லா காரியத்துக்கும் இப்படி போடலாம் ஒரு காரியத்தில் இருக்கக்கூடிய மூல காரணத்தை புரிந்து கொண்டால் எல்லா காரியத்திலும் இருக்கிற மூல காரணத்தை புரிந்து கொண்டதாகும் இது முதல் கருத்து ஒரு காரியத்தில் இருக்கும் மூல காரணத்தை நாம் புரிந்து கொண்டால் அந்த மூல காரணம்தான் எல்லா காரியங்களுக்கும் மூல காரணமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து ஒன்று இப்போ என்ன பண்ணணும் ஒரு பொருளுடைய மூல காரணத்தை பார்க்கணும் முதல் வேலை ஒரு காரியத்தினுடைய மூல காரணத்தை பார்க்கணும் அப்படி பார்த்து புரிஞ்சு என்ன பண்ணுவோம் எல்லா காரியத்துக்கும் மூல காரணமாகத்தான் மூல காரணமாக அது இருக்குன்னு நாம் புரிஞ்சுக்கலாம் முதல்ல இதை பண்ணணும் அதுக்கப்புறம் எல்லாம் என்னது இந்த நியாயம்தான் ஒரு பான சோருக்கு ஒரு சோரு பதம் மாறி இதை விசாரம் பண்ணி புரிஞ்சுக்கிறோம் ஒரு காரியத்தில் இருக்கிற மூல காரண ஜரிஞ்சுக்கிறோம் அப்புறம் சர்வ காரியத்துக்கும் ஒன்னுதான் இதை வச்சு புரிஞ்சுக்கிறோம் மூணாவது எல்லா காரியத்துக்கும் மூல காரணம் ஒண்ணுதான் புரிஞ்சுக்கிறோம் எல்லா காரியத்துக்கும் மூல காரணம் ஒண்ணுதான் எப்படி புரிஞ்சின்றோம் ஒரு காரியத்தினுடைய மூல காரணத்தை புரிஞ்சின்றதன் மூலம் எல்லா காரியத்தினுடைய மூல காரணம் ஒண்ணுதான் புரிஞ்சுக்கிறோம் அப்புறம் அடுத்தபடி என்னன்னா காரணத்துக்கு வேறாக காரியமே இல்லாததுனால காரியத்தை எல்லாம் புரிஞ்சின்றதாகத்தான் அர்த்தம் விசேஷ ஜான நமக்கு இல்லாட்டாலும் சாமான்ய ஜானம் இருந்தாலும் ாலும்பயம் நமக்கு சாமானியில்தான் தாற்பயம் என்னன்னு கேட்கப்படாது ஒரு பொருளையும் இருக்கிற விசேஷங்கள ஒரு ஒரு பொருள் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டியை நம்ம பார்க்க போறதில்லை தெரியாத எத்தனையோ இருக்கும் கேனோ பிரஷத் அது அப்படிதான் சொல்லிட்டு அது தெரிந்ததை காட்டிலும் வேறானது தெரியாததை காட்டிலும் வேறானது அந்நேவ தத் விதித்தாத் அதோ அவிதித்தால தெரிஞ்ச வஸ்து தெரியாத வஸ்து எல்லாம் நமக்கு தெரியாத எத்தனையோ வஸ்து இருக்கு தெரியாத விஷே விசேஷ வஸ்துக்கள் ஆக இது இதுக்கு முன்னால் தோன்றினது இப்போ இருக்கிறது இனி வரப்போகிறது எதா இருந்தாலும் சரி எல்லாமே சொல்லப்போனால் காலமே அதில் அத்தியஸ்தம் பண்ணப்பட்டிருக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு இப்படி புரிஞ்சுக்கணும் ஆக ஏக விஜானேன் ஏக காரண ஜானேன சர்வ காரிய ஜானம்னு சொல்கிற போது ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் நமக்கு விசேஷ ஜ்யானம் அவசியமே கிடையாது எது எப்படி இருந்தால் என்ன நமக்கு சாமானியமா இருக்கிற வஸ்துவை பத்தின ஞானம் போரும் பண்டிதாக சமதர்சின திருஷ்டம் பரமேஸ்வரம் ச பசியா சொல்றார் கிருஷ்ணர் யார் பாக்கிறான் அப்படின்னா சமத்தை யார் பாக்கிறானோ அவன்தான் பாக்கிறான் விஷமத்தை பாக்கிறவன் என்னத பாக்குறா நீ அதை பார்க்கறதுக்கு என்ன பார்க்கறதுக்கும் விஷமத்தை பாக்கிறவனுக்கும் வித்தியாசம் வினஷ்யு அவினஷ்யந்தம் பரமேஸ்வரம் அழிகின்ற பொருள்களில் அழியாமல் இருக்கின்ற அந்த மெய்பொருளை எப்பொருள் எத்தன்மை தாயினும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் யோசிச்சுட்டே இருக்கும் அது தனியாக பொருள் அந்த பொருளின்னு போடுகணும் மெய்ப்பொருளை காண்பது அறிவு அறிவு காண்பது மெய்ப்பொருள் அப்பொருள் எத்தன்மை தாயினும் எப்பொருள் ஒரு ஒரு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கலாம் உபனிஷத்தெல்லாம் அப்படி புழிஞ்சுடுத்து புழியோ புழின்னு புழிஞ்சு வச்சிருக்கு எப்பொருள் எத்தன்மை தாயினும் நிறுத்தி சொன்னா ஏதோ புரியற மாதிரி இருக்கு பத்தல எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சங்கராச்சாரியர் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை சமய்தர் தரிசனம் சொல்ல சம்ய்தர் இந்த சமய்தர் இல்லாததுனால தான் சமதர்சனம் சம்யக் தரிசனம் இல்லாததுனால தான் விஷம தரிசனத்திலேயே மாட்டின்னு ஒழிக்கிறோம் பார்ப்பான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா உண்மையை ஆராய்ந்து ஓர்ந்து தேர்ந்து பார்ப்பான் அவனுக்கு தான் பார்ப்பான்னு பேர்ஷதிக்கு இதை சொன்னேன் இப்போ என்னாச்சு இங்க மந்திர ஆரம்பிக்கிறார் சிருஷ்டி பிரகரணத்தை தொடங்குறார் எப்போ காரணத்தை பற்றின விசாரம் எல்லாம் தோன்றுகிறதோ சாஸ்திரம் சிருஷ்டியை பற்றி பேச இப்போ ஸ்வேதகேத்துடைய தந்தையும் குருவுமானவர் உத்தாலக மகரிஷி சொல்றார் ஹே சோம்ய இதம் இதம்னா என்ன நாம ரூபாத்மகம் ஜகத்து இந்த நாம ரூபாத்மகமான ஜகத்து அக்ரே அக்ரேனா என்ன நாம ரூபங்கள் வெளிப்படுவதற்கு முன்பு அக்ரேன்னா என்ன அர்த்தம் நாம வெளிப்படுவதற்கு முன்பு இப்பவும் என்ன இருக்கு சத்து இருக்கு இருக்கு நம்ம திருஷ்டி எல்லாம் நாமரூபத்துல இருக்க சத்துல இருக்க நாம ரூபத்துல போது அவர் குணம் எல்லாத்தையும் எட போடுறோமே நம்மளே எப்படி இருக்கேனே இருக்கணுமே இப்படி போயிட்டேனே இன்னும் போறலையே எல்லாம் இங்கே வேற குறை வெளியிலையும் குறை யாரை பார்த்தாலும் குறையா தெரிகிறது இது இன்னும் இப்படி இருந்தால் சரியா இருக்கும் அப்படி இருந்தால் சரியாக இருக்கும்னு அங்கேயும் சரிப்படுத்திக்கிட்டே இருக்க முடிய மாட்டேங்கிறது இங்கே சரிப்படுத்திக்கணும்னு நினச்சா அதுவும் தகராது இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா புத்திசாலித்தனம் முடிஞ்ச வரைக்கும் சரிப்படுத்த முடிஞ்சால் சரிப்படுத்திக்கோ கவலைப்படாமல் சரிப்படுத்திக்கோ நம்மளானால் படாத பாடு பட்டுகிட்டே இருக்கும் அது திருப்தியே வரமாட்டேங்கிறது எவ்வளவுதான் சரிப்படுத்தினாலும் திருப்தி வர மாட்டேங்கிறது நம்மளை நாம சரிப்படுத்தினாலும் நம்ம விஷயத்திலையும் திருப்தி வரமாட்டேங்கிறது இன்னொருத்தர் சரியாகலையேன்னு சொல்லி என்னைக்கு ஆக போறாங்களோன்னு சொல்லி அவங்க சரியாரத பொறுத்து என் நிம்மதி இருக்கு பாருங்க என்னை சுத்தி இருக்கிறவன் சரியாரதை பொறுத்து என் நிம்மதி இருந்தா நான் எனக்கு என்னைக்கு நிம்மதி வரப்போறது ஒரு நாள் எனக்கு சாந்தி வராது சாந்தமும் லேகா சௌக்கியமும் இருந்தா தானே சௌக்கியம் என்ன பண்ற இது சத்த மாத்திரம் நாம ரூபாத்மகம் இப்ப நம்ம புத்தி எதுல இருக்கு இதுல இருக்கு உபனிஷத்து என்ன பண்றது இந்த நாம ரூபங்கள் எல்லாம் வெளியில வர்றதுக்கு முன்னால இப்ப நாம பார்த்து நாமரூபாத்மரே நாமரூப மயங்கள் இந்த நாமரூப மயங்கள் எல்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கு அக்ரே இது வந்து அவ்வக்த அவஸ்தாயாம் அவ்வக்த அவஸ்தாயாம் என்னது இருந்ததுன்னா சதேவ ஆசித் அவ்வள்த அவஸ்தாங்கிறது நம்ம போட்டுக்க வேண்டியிருக்க சிருஷ்டியா இருக்கிறதுனால சத் மா இருந்தது சிஷ்டிக்கு முன்னாலும் ஏக்கமே அத்வி சீயாத்திய ரகிதமான சத்து தான் இருந்தது ஏக்கம் ஏவ அத்யம் சத்து இந்த சத்துக்கு விசேஷம் இது ஏவகாரம் இருக்கு சத்து சதேவ ஆசீத் ஏகம் சதேவ ஆசீத் அத்விதீயம் ஏகம் சதேவ ஆசீத் இந்த பேதம் வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது சஜாத்தீய விஜாத்தீய ஸ்வகதபேதம் இந்த ஏக்கம் கிரத்துக்கு ஸ்வகதபேதரஹிதம் கிரார் வித்யாரண்யசுவாமிகள் பஞ்சதசீலா ஏக்கம் கிரத்துக்கு ஸ்வகதபேதரஹிதம் ஏகங்கிரத்துக்கு சஜாத்தீயபேதரஹிதம் அத்விதீயம் விஜாத்திய பேத ரஹிதம் இதெல்லாம் விரிவா பஞ்சதசியில ரெண்டாவது சாப்டர்ல சொல்லப்பட்டிருக்கு பஞ்சதசி இரண்டாவது அத்தியாயம் பஞ்சபூத விவேக பிரகரணம் விஜாத்திய சொகதம்னா சில பேருக்கு புரியாதுங்கிறதுக்காக சொல்றேன் சஜாத்தியம்னு சொன்னா ஓரினம் ஒரே இனத்துக்குள்ள விஜாத்தியம்னா வேறு இனம் வேறு உயிரினம் இப்போ வந்து தென்னமரமும் கல்லும் விஜாத்தியம் இதுக்கெல்லாம் ஒரு ஸ்லோகம் எல்லாம் இருக்கு பலாதிபி அப்படி ஒரு ஸ்லோகம் சொல்ற நான் சொன்ன நேராயிடும் இது நீங்க புரிஞ்சுங்க கல்லு மரத்துக்கும் கல்லுக்கும் உள்ள வித்தியாசம் என்னதுன்னா அது வந்து விஜாத்திய பேதம் சேத்தனம் அச்சேதனம் சேதனத்துக்குள்ளேயே இன்னொரு பேதம் இருக்குது தென்னை மரத்துக்கும் தென்னை மரத்துக்குள்ள பேதம் இருக்கு வச்சுங்குணேன் இல்லாட்டி சொல்லலாம் தப்பு இல்லை தென்னை மரம் வாழமரம்லாம் ஜீவராசி தானே அப்படின்னு சொல்லலாம் தப்பில்லை அது இன்னும் கொஞ்சம் அதில் டிவைட் பண்ணணும் உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா தென்னை வேற வாழை மரம் வேற விஜாத்தியம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சாதாரணமாக இப்படி சொல்கிறாங்க கல்லுங்கிறது ஜடம் இல்லையா அந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க அது ஜடஜாதி என்ன ஜாதி உயிருள்ளாதி இனம் ஜாத்தின்னா பிராமணன் சத்திரியெல்லாம் இல்ல செட்டியார் மதுரையா கொன்றாங்க அந்த இதெல்லாம் கிடையாது இங்கிலீஷ்ல அதுதான் அப்ப கல்லு நம்ம வந்து என்னது விஜாத்திய பேதம் அப்புறம் சஜாத்திய பேதம்னா என்ன நம்மளே எடுத்துக்கூடாது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வேற ஒரே குரூப் தான் ஒரே இனம் தான் ஆனா வேற வேறையா இருக்கும் நமக்குள்ளே அவயவங்கள்லாம் வித்தியாசம் கண்ணு வேற காது வேற மூக்கு வேற நாக்கு வேற தோல் வேற இதெல்லாம் வேற வேறையா இருக்கு ஆஹா இது ஸ்வகத பே சத் பிரம்மன் சத் என்ற சொல்லால் குறிக்கப்படும் பரம்பொருளானது இந்த மூன்று வகையான வேற்றுமைகள் அற்றது எல்லா பொருளுமாக அது இருப்பதால் அதற்கு விஜாத்திய பேதம் இல்லை அப்படியே சஜாத்திய பேதமும் இல்லை அதற்கு உறுப்புகள் இல்லாததால் அதற்கு ஸ்வகத பேதம் கிடையாது நிரவயத்வாத் ஸ்வகத பேத ரஹிதா உறுப்புகள் அதற்கு ஸ்வகத பேதம் இல்லை எல்லா இன எல்லா பொருளும் எல்லா இனமுமாக அது இருப்பதால் அதற்கு சஜாத்திய விஜாத்தியம் என்பது கிடையாது ஏகமேவ அத்விதீயம் சத்யேவ அக்ரே ஆசீத் அவஸ்தாய் முன்பு இப்படி இருந்தது அப்படி சொல்லிட்டு அப்புறம் இந்த நாம வியரூபம் பிளஸ் சத் அவ்வக்த நாம ரூபம் பிளஸ் சத் இப்படிதான் போட்டுக்கணும் இதுல ஒரு பிரச்சனை இருக்கு இதை காலையில் சொன்னேன் நேற்றைக்கும் சொன்னேன் உங்களுக்கு எவ்வளவு தூரம் அதை யோசிக்கிறீர்கள் காலை வகுப்புலையும் சொல்லியிருக்கேன் வந்து என்ன மேனிஃபெஸ்ட் ஃபார்ம் அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம் சொல்றாங்க இல்லையா தோற்றத்துக்கு வந்திருக்கிற நாம இருக்கிற சத்து தோற்றத்துக்கு வராத நாமரூபத்தோட இருக்கிற சத் ஆஹ் சத்து வந்து காரியத்துக்கு முன்னாலேயும் இருக்கு காரியக்கு பிறகும் இருக்கு காரியக்கு முன்னால சத்து மாத்திரம்தான் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது ஆனா நீங்க சத்து மாத்திரம் சொல்ற போது இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் அவ்வக்த நாம ரூபமும் இருக்கு அது இல்லாம விய நாம ரூபம் வராது ஆனா ஒரு கேள்வி இதுல ரொம்ப முக்கியமான கேள்வி வியரூபம் அவ்வக்த நாம ரூபம் சத்து விட்டுற விடவே வேண்டாம் சத்து இல்லாம வியக்தோ அவ்வக்தமோ கிடையாது கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்குது எட்டாவது அத்தியாயத்தில் இருபதாவது ஸ்லோகம் பரஸ்தஸ்மாக பிரித்து சொன்னால் படிக்கவே முடியாது இந்த பா முதல் பாதத்தை முதல் ரெண்டு பாதத்தை பிரிச்சா ஒரு அக்ஷரம் கூடிடும் அதில் பரஸ்தஸ்மாக அப்படி சொன்னோம்னா ஒரு எழுத்து கூடி போய்டும் ஆகினால் அந்த வந்து சேர்த்து தான் படிக்கணும்னு சொல்லுவோம் பரஸ்தஸ்மாக நித்திய அவக்தம் இன்னொரு அவ்வியம் அனித்யவியம் காலையில சொன்னேன் அப்படி விட்டுட்டேன் அனித்யவியக்தம்னா என்ன இந்த காட்சியில இருக்கக்கூடிய இந்த ஜகத்துல இருக்கக்கூடிய நாம ரூபங்கள் எல்லாம் ஒங்குற நிலைக்கு போற போது அது அது வந்து என்ன ஆயிருது ஒடுங்கிய நிலைக்கு போறது திரும்ப என்ன கொஞ்ச நாள் கழிச்சு வெளியில வந்துடும் நம்ம தூங்குற மாதிரி தான் தூங்குற போது எல்லாம் அவரு முழிச்ச உடனே எல்லாம் வியக்தாயிரு அன்மேனிபெஸ்ட் மேனிஃபெஸ்ட் ஃபார்ம் சொல்றோம் இல்லையா தோற்றத்துக்கு வராத நிலை தோன்றிய நிலை தோன்ற தோற்றத்துக்கு வராதுல திரும்ப திரும்ப வந்துன்னு வந்துன்னு போயிடுது இந்த அவியக்தான் அநித்ய வியக்தம் ஆனா இந்த சைத்தன்யம் வந்து நித்திய அவக்தமா இருக்கு சைத்தன்யம் அல்லது ஆத்மான்னு சொல்றோமே அது நித்தியமா இருக்கு ஒரு நாளும் அது என்ன சொல்றது சர்வ பிரமாண அகோச்சரம் சர்வ பிரமாண அகோச்சரம் சர்வ பிரமாண பிரகாசகம் எல்லா பிரமாணத்தையும் பிரகாசப்படுத்துகிறது பிரமாணம்னா என்ன எல்லா அறிவு கருவிகளையும் பிரகாசப்படுத்துகிறது ஆனா அந்த பிரமாணங்களால அதைப் பிரகாசப்படுத்த முடியாது ஒரு ஸ்லோகம் சொல்றோமே பிரகாசாத்மிகா சக்தியா பிரகாசகா பிரகாசித்மா பிரகாசம் இப்போ எதுக்கு இத சொல்ல வரோம்னு சொன்னா கீதையில அந்த ஸ்லோகம் இருக்குன்னு ஒன்னு சொல்லி வச்சிருக்கேன் அது அப்படியே இருக்கட்டும் இது வியக்தாம ரூபம் அவ்வக்த நாம ரூபம் இந்த அவ்வக்த நாம ரூபம் சத்தோட சேர்ந்ததா சத்துக்கு வேறானதா இது ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த அவ்வக்த நாமரூபம் சத்தோட சேர்ந்ததா சத்துக்கு வேறானதா இந்த அவ்வக்த நாமரூபந்தான் வியக்தாமரூபமா இருக்கு அப்பவும் சத்து இருக்கு சத்து தான் அனுசயூதமா இருக்கணம் சதாத்மகம் அசத்கல்பார்த்தகம் பாசத்தே அது மறக்க கூடாது இப்ப என்ன கேள்வி நாம ரூபம் சேர்ந்ததா சத்துக்கு வேறானதா அப்படின்னு கேட்டா அங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு அந்த கேள்வி முக்கியமான கேள்விதான் அது வேறேன்னு சொன்னா அத்வைத்த ஹானி வேறேன்னு சொல்லிட்டோம் அது ஒண்ணு இருக்கு எது ஒண்ணு இருக்கு சத்துன்னு ஒண்ணு இருக்கு அவ்வக்த நாமரூபம் ஒண்ணு இருக்கு அந்த இருக்குற வார்த்தை ரொம்ப முக்கியம் இருக்கு இதுவும் இருக்கு அவ்வக்தாம இருக்கு அவ்வக்த நாமரூப கமனம் அதை ஏற்றுக்கொண்டோன்னு வச்சு துவைத்தம் வந்துடும் அத்தம் அவுட்டு ரெண்டு பொருள் இருக்கு சேத்துடலாமான் விசிஷ்டாத்வை பிரிச்சா துவைத்தம் சத்துக்கு வேறாக அவ்வளோமான துவைத்தம் சத்தோட அவத்தா விசிஷ்டாத்வைத்தம் அவ்யக்த நாமரூபத்தை சத்தோட சேர்த்தா என்ன தெரியுமோ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும் சத்து விகாரம் ஆயிடும் சத்து வந்து விகாரமாச்சுன்னு சொன்னா சாஸ்திரத்துல பிரம்மனுக்கு சொன்ன லக்ஷணம் அவுட்டு என்ன லட்சணம் நிர்விகாரம் அப்படின்னு சொன்ன லட்சணம் போயிடும் ஆக அவ்வக்த நாம ரூபத்தை வந்து சத்துக்கு வேறாக சொன்னால் துவைத்தம் துவைத்த சித்தி அத்வைத்த ஹானி அத்வைத்தம் போயிடும் பரிச்சின்னத்துவம் ஏன்னா அவ்வக்த நாம ரூபம் வந்து சத்தை பரிச்சேதம் பண்ணுறது சத்து அவ்வியக்தாம ரூபத்தை பரிச்சேதம் பண்ணுறது ஆகையினால பரிச்சின்னத்துவம் எல்லாம் வந்து தோஷங்கள்லாம் ஆகும் ஆனால் இதோட சேத்துனுட்டா என்னாகும் விகாரம்னு ஆயிடும் விகார மாறது என்னாகும் விகாரமாகவும் திரும்பவும் நிர்விகல்ப அவஸ்தைக்கு போகும் நிர்வீகாரம் இது ஆயிட்டு இருக்கும் நம்ம சொல்ற நிர்வீகாரம் நித்திய நிர்வீகாரம் அனித்ய நிர்வீகாரம் கிடையாது நித்திய நிர்விகல்பம் நித்திய நிர்வீகாரம் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் நித்திய நிர்வீகாரம் நித்திய நிர்வீகல்பம் ஒரு நாளும் மாறாது ஆகையினால இப்ப என்ன பண்றது சத்தோட சேத்தாலும் சத்துல இருந்து பிரிச்சாலும் ஆபத்து அப்ப என்ன பண்றதுன்னா அதனாலதான் என்ன சொல்றோம் அதுக்கு என்ன சொல்றோம் அது சதசத்யாம் அனிர்வச்சனீயம் அது சத்தும் இல்லை அசத்தும் இல்லை இந்த அவ்வக்த நாம ரூபத்துக்கு தான் இன்னொரு பேர் மாயா நான் அது இத்தனை நேரம் சொல்லாமையே இருந்தேன் இந்த அவக்த நாம ரூபத்துக்கு தான் இன்னொரு பேர் என்னது மாயா பிரகிருதி சர்வபீஜம்யதான் என்ன பண்றது பிரம்மன காரணமாகவும்ியமாகவும்ஸ்தாரியாவஸ்துண்டு பண்றது பிரம்மனுக்கு காரணத்தன்மையையும் இந்த ஜகத்துக்கு காரியத்தன்மையையும் உண்டு பண்ணுவது எதுன்னு கேட்டா இந்த மாயதான் மாயதான் ஜகத்து அவ்வக்த நாம ரூபத்துக்கு மாயான்னு பேர் அப்படி சொல்லல முதல்ல அவ்வக்த நாம ரூபத்துக்கு மாயான்னு பேரு வியரூபத்துக்கு ஜகத்துன்னு பேர் இதை பற்றி கைவல்லிய நவநீதம் அப்புறம் வந்து விவேக போன்ற நூல்கள்லாம் விசேஷமா விரிவா பேசப்பட்டிருக்கு மகாத் அனிர்வச்சனீய ரூபா ஆகினால என்ன சொல்றோம் இந்த சத்த வந்து சதசத்தியாம் அனிர்வச்சனீயம் மித்யா அது வந்து பொருள் அது ஒரு வஸ்துவா நினைக்காது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது வேற்றுமையை தற்காலிகமாக மறைத்து வைக்கிறது பிறகு வேற்றுமையை விரிக்கிறது இந்த மாயா என்ன பண்ணுகிறது மாயா என்ன பண்ணுகிறதுனா வேற்றுமையை விரிக்கிறது வேற்றுமையை சிறிது நேரம் ஒடுக்கி வைக்கிறது தூக்கத்தில் தூக்கத்தில் நம்மெல்லாம் துவைத பாவமே இல்லாமல் இந்த வேற்றுமையே இல்லாமல் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும் முழித்த உடனே என்ன ஆயிடுறது வேற்றுமையெல்லாம் வெளியில் வந்துவிடும் ஆக இந்த வேற்றுமையை உண்மைன்னு நினச்சா சம்சாரம் தான் இது ஒரு மிச்சியா இது ஒரு நிழல்னு நினச்சினோம் நம்முடைய நிழலுக்கு மதிப்பே கிடையாது நம்ம நிழலை யாராவது மிதித்தால் கூட அது நம்மளை ஒன்றும் பண்ணாது அது மாதிரி இந்த துவைத்தம் என்னது நிழல் மாயினால் உண்டாகிற நிழல் ஆகையினால இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது நீங்கள் இதை மறந்துடக்கூடாது இப்போ வந்து சத்பிரமன் இருக்கு நாம ரூபாத்மகமான ஜெகத்திற்கு இது போகிறது வர்றது போகிறது அது ஒரு ஸ்லோகம் இருக்கேன் தோன்றி தோன்றி ஒடுங்குகிறது எட்டாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு இருந்துட்டு பழவடியும் போயிடுறது இவாங்குரோர் ஜகதிதம் புன பிராங் ஆசீத் அர்த்தம் நிர்வம் ஆசீத் அது என்ன புனா கல்ச கால கலன வைச்சித்ய மாயாவீவ விஜம்பயத்தோகீவயஸ்வே தைஸ்ரீகுருமூர்த்தே நம இதம் ஸ்ரீதட்சிணாமூர்த்தையே இதப்படி புரிஞ்சு நீங்கள் விட்டுவிடணும் அவ்வளோதான் இதெல்லாம் துவைத்தத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது இடையில இந்த கருத்தை நம்ம கொஞ்சம் சிந்தித்து வச்சுருக்கோம் ஆக எல்லாம் என்ன பண்ணணும் சத்து மாத்திரம்தான் சத்தியம் என்னது இந்த நாம ரூபம் எல்லாம் மித்தியா இதை சத்துன்னு சொல்ல முடியாது அசத்துன்னு சொல்ல முடியாது அசத்துன்னு சொன்னால் விளங்காது சத்துன்னு சொன்னால் போகாது காலையில இதை சொல்லியிருக்கேன் ஆகவே இது ஞானத்தினால போகிறதுனால இது சத்து இல்லை ஞானம் வர்றதுக்கு முன்னால இது விளங்குறதுனால இது அசத்தும் இல்லை ஆக சதசத்திய அனிர்வச்சனீயத்வம்யாத்வம் இது நிறைய ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கணும் இவ்வளவுலாம் எதுக்கு சிரமப்பட்டு சொல்றோம்னு கேட்டா நம்ம மனசுல ஒரு சம்ஸ்காரம் ரொம்ப பலமா இருக்கு சம்ஸ்காரம் என்னன்னா இந்த துவைத புத்தி துவைத்த புத்தி பேத புத்தி ரொம்ப ஸ்டே இருக்கு என்ன பண்றது இந்த சம்ஸ்காரத்தை மோசமான என்ன பண்ற மோசமான சொல்ல வேண்டிய மோசமான எந்த சம்ஸ்காரத்தால் நீக்க முடியும் நல்ல சம்ஸ்காரத்தினால்தான் என்ன பண்ண முடியும் கெட்ட சம்ஸ்காரம் சம்ஸ்காரம்னா பதிஞ்சிருக்குன்னு அர்த்தம் ரொம்ப பழகி போச்சு உள்ளே போய் நல்லா ஆழமாக வேர் ஓடி போயிடுது இந்த பேதபுத்திங்கிறது நல்ல பெரிய மரமாக வேரோடி போயிடுது அஸ்வத்தமேனம் சுவிரூட மூலம் ரொம்ப நன்னாக ஸ்ட்ராங்காக உள்ளே போயிடுது இந்த பேத புத்தி இதை நீக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை அதனால சாஸ்திரம் திரும்ப திரும்ப அடி மேல அடி அடிச்சா அம்மியின் நகருங்கிற மாதிரி இந்த அத்வைத்த சம்ஸ்காரத்தை மனசுல உண்டு பண்ண பண்ண பண்ண இந்த துவைத்த சம்ஸ்காரம் போயிடும் அத்வைத்த விற்த்திய ஆழமாக்க ஆழமாக்க இந்த துவைத்த விற்த்தி எல்லாம் மேலுக்கு வந்து அப்புறம் என்ன ஆகும் அதுவும் காணாம போயிடும் ஆகையினால அதுக்கப்புறம் என்னன்னா சகஜ சமாதினா சமாதி எப்ப என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலும்பே திரும்ப படிச்சுருந்த என்னது எது மனசில் நிற்கும் நம்ம ஒரு தீவிர முமுட்சுவா இருந்து தீவிர ஜிக்யாசுவா இருந்தா நமக்கு மனசில் எந்த விற்பி பலமாக நிற்கும் இந்த கண்டிஷன் முக்கியம் தீவிர முமுக்ஷு தீவிர ஜிக்னாசு இருந்து வைராக்கியத்தோட படித்தா இது நிற்காம என்ன பண்ணும் இதுதான் நிக்கும். சரி இனி அடுத்த வாக்கியங்களை எல்லாம் பார்ப்போம் அதுக்கப்புறம் அவரே சொல்றார் சில பேர் நினைக்கிறாங்க இது வந்து இல்லைன்னு நினைக்கிறான் சத்து தான் இருந்து, சிருஷ்டிக்கு முன்னால இருந்தது என்னது சத்து மாத்திரம்தான் இருந்தது தஸ்மின் விஷயூ ஒரு சில பேர் என்ன சொல்லுகிறார்கள் இந்த நாம ரூபத்தை நாம அனுபவிக்கலைங்கிற போது இது இல்லவே இல்லை இது இன்மையிலிருந்து தோன்றியது என்கிறார்கள் இப்பிரபஞ்சம் இருப்பிலிருந்து உண்டாயிற்றா இன்மையிலிருந்து உண்டாயிற்றா என்ற கேள்விக்கு உத்தாலகர் சொல்றார் இருப்பிலிருந்துதான் இது உண்டாயிற்று இன்மையிலிருந்து இது உண்டாகவில்லை ஆனால் சிலர் என்ன நினைக்கிறார்கள் இது வந்து ஒரு சில நிலையில இல்லாம இருக்கு அப்புறம் வருகிறது ஆகவே இன்மையிலிருந்து வருகிறது என்று நினைக்கிறார்கள் அப்படி இல்லைங்கிறதுக்காக சொல்ற தத்து ஏகே ஆகு அசதேவ இத ஆசீத் வேற்றுமையற்ற நிலையில் நடத்தி நிர்விகல் இருக்கிறது இருக்கிறது சொல்லல அபாவம் சூன்யவாதம் தஸ்மாத் அசதா சச்சாயத அசத்துல இருந்து சத்து வந்ததுன்னு சொல்லுகிறார்கள் நம்ம என்ன சொல்றோம் சத்துல இருந்துதான் இந்த என்ன சொல்றது சத்து அசத்துன்னு சொல்ல முடியாத ஒன்று தோன்றுகிறது மாயையால் தோன்றுகிறது அதனாலதான் அது மாயைன்னு சொல்லிட்டோம் சதசத்தியம் அனிர்வச்சனீயம் வச்சனியமா இருக்கிறது மாயா சன்னா பெசன்னா பிபயாத்மிகானோ பின்னா பெண்ணா பிபயாத்மிகானோ சாங்கா பெனங்கா பியுபயாத்மிகானோ மகாத் அனிர்வச்சனீய ரூபா யோசிச்சுக்கிண்டே இருங்க அப்ப தஸ்மாத் அசதா சச்சாயத்தின் அவர்கள் சொல்றாங்கன்னு அர்த்தம் தத்தே கே ஆகு அதுக்கப்புறம் நீங்க வந்து இன்வெர்ட் கமாஸ் போட்டுக்கணும் அசதேவ இத்கள் ஆகு அஜ சாயி ஆகு நம்ம அதை போட்டுக்கணும் இதி ஆகுன்னு சேர்த்துக்கணும் போட்டு புரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லுகிறார்கள் ஆனா அதை நாம ஏற்றுக்கொள்வதில்லைங்கிற கருத்தை அடுத்த மந்திரத்தில் சொல்ற படிக்கலாம் ஜாத்திவசோமிய இதெல்லாம் ஆதிசங்கரர் நிறைய விசாரம் பண்றார் நான் அந்த போர்ஷன் எல்லாம் அப்படியே தாண்டிவிட்டேன் ஏன்னு கேட்டால் அது பெரிய விசாரம் தர்க்கசாஸ்திர பூர்வமான விசாரங்கள் அதனால அதெல்லாம் நம்ம அதிகமா பார்க்கல முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சா போறது இதெல்லாம் ஒரு படிக்கிற விஷயம் இல்லை திரும்ப திரும்ப நிறைய படிக்க வேண்டிய கிரந்த இதெல்லாம் இப்போ சொல்றார் அவங்களும் சொல்றாங்க அசத்வா இதமக்ரா ஆசித்னு கொடுக்கலாம் ஏன்னா வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கு அசத்வா இத மக்ரா ஆசீத்னெல்லாம் அந்த இடத்துல அசத்துங்கிறதுக்கு அர்த்தம் வேற காரணம்னு அர்த்தம் இது காரண இருந்ததுன்னு அர்த்தம் அதெல்லாம் காலையில் நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ இங்கே என்ன சொல்கிறார் குதஸ்து சோம்யு சாத் எப்படி இப்படி இருக்க முடியும் இருக்க முடியாது அது எப்படி முடியும் அசத்திலிருந்து எப்படி இது தோன்ற முடியும் இதெல்லாம் ஏதோ ஒரு அவஸ்தையில் இருந்துதான் வந்திருக்கு இல்லாததிலிருந்து இருப்பு தோன்ற முடியாது இருப்பிலிருந்துதான் இது தோன்ற முடியும் இது கொஞ்சம் கடினம் இந்த கீதையில் இந்த பதினாறாவது ஸ்லோகம் இரண்டாவது அத்தியாயம் இல்லாததற்கு இருப்பு இல்லை இருப்பது இல்லாமல் போவது இல்லை அந்த ஸ்லோகமும் மனசில் ஓடிட்டு இருக்கணும் ஹோல் மாண்டூக்கிய காரிகையே இருக்கணும் மனசுக்குள்ள மாண்டூக்கியம் முழுக்க இருந்தால் இது புரியும் இந்த சத் சத்காரியவாதம் அசத்காரியவாதம் ரெண்டையுமே நெகேட் பண்ணுறார் காரியமே கிடையாது யார் சொன்னால் காரியம் ந கஷ்டித் ஜாயத்தை ஜீவா சம்பவோஸ ந வித்தியே ஏதத்தது உத்தமம் சத்தியம் எத்த கிஞ்சித் ஒண்ணுமே உண்டாகலேன்னு விடுகிறார் அவர் ந கஷ்டித் ஜாயத்தே ஜீவா ரொம்ப ஸ்ட்ராங் மந்திர ஸ்லோகங்கள் அதெல்லாம் நம்ம இப்ப இங்க சத்காரி வார்த்தையை பார்ப்போம் ஏவ்யா பிரமாணேன கஸ்மாத்து ஹேத்தோ என்ன லாஜிக் இருக்கு இல்லாததிலிருந்து வந்ததுன்னு இப்போ பார்க்குறோம் பார்க்கிற எல்லா வஸ்துக்களும் அனுபவத்தில் எதிர விதையிலிருந்து தான் மரம் வர்றது இல்லாத ஒரு திடீர்னு ஒண்ணு முளைக்கிறது இல்லை ஏதோ ஒரு இருப்பிலிருந்து தான் இந்த இன்னொரு இருப்பு தோன்றுகிறது அனுபவத்தில் பார்க்கிற போது ஒரு பொருள் இருக்குன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கணும் கண்ணுக்கு தெரியல ஆனா இப்ப கண்ணுக்கு தெரியறது முதல்ல அனுபவத்தில் இல்லை இப்ப அனுபவத்தில் இருக்கு எந்த அடிப்படைய பேசிக்கை வச்சுன்னு இப்படி சொல்றாங்கன்னு தெரியலேங்கிறார் எந்த பிரமாணத்தை வச்சுன்னு இப்படி அவங்க சொல்றாங்கன்னு தெரியல மந்திரமே இப்படி சொல்றது உத்தாலகரே இப்படி சொல்றார் அவர்கள் அப்படி சில பேர் இப்படி சொல்றாங்க அசத்திலிருந்து தான் இந்த பிரபஞ்சம் உண்டாச்சுன்னு சொல்லுகிறார்கள் இந்த காரியத்துக்கு காரணம் அசத்துங்கிறார்கள் ஏன்னா இது வந்து அந்த நிலையில இருக்கிறது தெரியல அனுபவத்தில் இல்லை அதனால இல்லைங்கிறான் அனுபவத்தில் இல்லைங்கிறதுனால இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் ஆகவே இல்லைன்னு சொல்றது தப்பு அது எந்த பிரமாணத்தை வைத்துக்கொண்டு சொல்லுகிறார்களோ தெரியவில்லை ஹே சோம்ய அடிக்கடி இது விடுறதில்லவர் உலகே சொல்லி சொல்லி அழுத்து போச்சு அவருக்கு அழுக்க மாட்டேங்கிறது கஸ்மாத் ஹேதோ ஏவம் ஏவம் நபதி ஒரு நாள் இப்படி நடக்காது சத்திலிருந்துதான் தோன்ற முடியும் அசத்திலிருந்து தோன்ற முடியாது திடீர்னு ஒன்னு புதிக்காதுப்பா அதுக்கு ஏதோ மூல காரணம் இருக்கணும் அப்புறம் அதனால என்ன சொல்ற சத்து வர முடியும் வர முடியாது அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அதுக்கு பிரமாணம் இல்ல சர்வ பிரமாண வியாக்கோப்பகா எந்த பிரமாணமும் இங்க எடுபட எல்லாம் அப்படி சொல்லாதே அப்படின்னு திரும்ப சொல்றார் சத்வேவ சோமியு சத்து தான் இருந்ததுன்னு எஸ்டாபிளிஷ் பண்ற அவர் முதல் என்ன சொன்னார் இந்த படைப்புக்கு முன்னாலே இருந்தது இல்லாததிலிருந்து இருப்பு தோன்ற முடியாது இருப்பதிலிருந்துதான் தற்காலிகமாக இருக்கிற வசையினால சத்துதான் இருந்தது இதகத்து சர்வம் சத்வேவ ஆசீத் சத்வரூபத்தில் தான் இருந்தது அது எப்படிப்பட்டது சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதமான சத் ஏக்கம் ஏவ அத்விதீயம் முடிஞ்சது மந்திரம் இனி சிருஷ்டி ஆரம்பிக்கிறது நீங்க இதெல்லாம் இந்த வாக்கியத்தை திரும்ப திரும்ப இப்படியே போட்டு புரிஞ்சு இதுக்கு வேலை என்னால சொல்ல முடியாது இவ்வளவுதான் சொல்ல முடியும் ஆனால் நிறைய விளக்கங்கள் இதற்கு தரப்பட்டிருக்கிறது ரொம்ப ஆர்வம் இருந்தால் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் தனியாக படிக்கவும் முடியாது இது ஒரு ஆசிரியர் சொன்னாலே தகராறு இது படிக்கவும் முடியாது பொறுமையாக இதை படிக்கிறதுக்குன்னே வாழ்க்கையை கொடுத்தா தான் படிக்க முடியும் நேரம் நிறைய கொடுக்கணும் அதுக்கு படிக்கலாம் அடுத்த மந்திரம் ததைஷதாம் பிரஜா ஜெய தேஜோசியம் பிரய தோசத்தோச்சேதேவருஷேவ படைப்பிட்டார் என்ன இந்த படைப்பு தோன்றுவதற்கு முன்பு சத்து மாத்திரமே இருந்தது ஆனால் ஒரு சாரார் நினைக்கிறார்கள் இந்த படைப்பு தோன்றுவதற்கு முன்பு அசத்துதான் இருந்தது என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் சொல்லுவது ஆதாரமற்றது தக்க ஆதாரம் இல்லாமல் பேசுகிறார்கள் அதை நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது சத்திலிருந்துதான் இந்த சிருஷ்டி உண்டாகி இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி சிருஷ்டியானது ஏற்பட்டது அதை வர்ணிக்க ஆரம்பிக்கிறது உபனிஷத் தத்து ஐஷ இப்ப தத்துங்கிற வார்த்தையை ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் தத்துவமசி வரப்போகுது தத்துவமசி இப்ப தத்து ஐஷத அது பார்த்தது அப்படின்னு அர்த்தம் ஐக்ஷனா அது பார்த்தது அது பார்த்ததுன்னா என்ன அர்த்தம் அதுனா எது தத் சத்து தத் சத் அதனாலதான் ஓம் தத் சத்து சொல்லிட்டு இருக்கோம் சதிசாணஸ்மதேதாச்ச விரா பதினேழாம் அத்தியாயத்தில் கீதையில பகவான் சொன்னார் ஓம் தத்து சத்து ஓம்னா அது கடவுளை குறிக்கும் சொல் தத்துனு சொன்னாலும் கடவுளை குறிக்கும் சொல் சத்து சொன்னாலும் அது கடவுளை குறிக்கும் சொல் ஓம் தி பிரிவித ஸ்மிருதராச்சாரியார் வந்து இந்த நாசதோவித்யத்தை பாவாலே வார்த்தை அர்த்தம் சொல்கிறார் தத்துவதர்சினா அதுக்கு அர்த்தம் சொல்றது படிச்சிருக்கோம் தத்துவதர்சினா என்ன அர்த்தம் ஆதிசங்கரங்க கொடுக்குற அர்த்தம் ததித்து சர்வநாம சர்வஞ்சபிரம தசநாம தத் ஓம் தத் சதி ஸ்மிருதேஹே உடனே கோட் பண்ணுற ததித்தி சர்வநாம இந்த தத் சப்தம் வந்து என்ன சப்தம் அது சர்வநாம சப்தம் அது எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம் தத்து தத்து தத்து தத்து தத்துன்னு சொல்லலாம் அங்கிருந்து என்னையும் பார்த்து தத்துன்னு சொல்லலாம் அப்ப தத்துங்கிறது எதுன்னு கேட்டால் ப்ரோ நவுன் சர்வநாமங்கிறது இங்கிலீஷில் சொன்னால் ப்ரோ அதுக்கு வந்து பிரதி பெயர் சொல் பேர் எத வேணாலும் என்னது பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மா பிரம்மணாபுதம் எல்லாம் அப்படித்தானே சொல்றோம் பிரம்ம இவ்வெத்தமிரம் புரஸ்தாத் பிரம்ம பஷாத் பிரம்ம தட்சிண சர்வஞ்ச பிரம்ம அடுத்தது தசிய நாம தத்து அதற்கு பேர் என்னது யாத்தாத்யம் அப்படி சொல்லி தஸ்ய பாவம் ஒரு வாக்கியம் வரும் பேர் ஞாபகத்துக்கு வரல ததித்தி நாம சர்வநாம சர்வஞ்சபிரம்ம தசியநாம தத்து பிரம்மண யாத்தாத்தியம் அதை யார் தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தத்துவதரிசிகர் ஏஷாம் தத்து தரிசனமே சீலம் ஏஷாம் தத்வதரிசின அதை வந்து திருத்தியா பக்தி பகு வச்சனத்துல போடுற போது தத்துவதரிசி பிகி அப்படி வரும் தத்துவதரிசி பிகின்னு சொல்ற போதே தத்துவத்தை தரிசனம் பண்றவன் அர்த்தம் தத்துங்கிற பதத்துக்கு தத்து தசிய பாவா தத்துவம் மறந்து போயிடு தசிய பாவா தத்துவம் பிரம்மணஹா யாத்தாத்யம் பிரம்மணஹா யாத்தாத்யம் அதை தெரிஞ்சுட்டு இருக்காங்களாம் எதுக்கு சொல்றேன் அதுன்னு அர்த்தம் அது எதுனா சத்து சத் ஐக்ஷ சத்துங்கறத மாத்திர நீங்க போனா கேவல சத்து ஐக்ஷனம் பண்ண முடியாது என்ன சொல்றதுல வருது அவர் ஆசைப்பட்டார் நான் பல்வேறாக ஆவேனாக என்று அவர் ஆசைப்பட்டார் பிறகு அவர் தவத்தை செய்தார் அவர் தவம் செய்த பிறகு என்ன சப்தா அவர் தோற்றுவித்தார் தைத்திரிய படிச்சோம் இங்க என்ன சொல்றது ஐக் ஐக்ஷன்னார் ஜீவர்களுடைய வினை பயன்களுக்கு ஏற்றவாறு படைப்பை உருவாக்க திட்டமிட்டார் உயிர்களின் வினைகளுக்கு ஏற்ப வாழ்க்கையை கொடுக்க அவர் திட்டமிட்டார் அந்த சத்து இதுல இன்னொரு வார்த்தை போட்டுக்கணும் அந்த கேவல சத்துக்கு நிர்வீகாரமானது அதுக்கு பிளானிங் எல்லாம் பண்ண முடியாது அதுக்கு கல்யாணம் ஆகணும் திருமணம் ஆகாம திட்டமிட முடியாது ஆகையினால அது வெறும் சத்து இருக்க அந்த சத்து வந்து சிருஷ்டி பண்ண முடியாது ஆகையினால சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது மாயா சகிதம் சத்து ஐ சாயையோடு கூடிய அந்த சத் பிரம்மன் சத்துங்குற பதம் உபயோகப்படுத்துறோம் இங்க பிரம்மன் மனசுல ஞாபகம் வச்சுக்கணும் உபனிஷத்துல என்ன சொல்லு உபயோகப்படுத்திருக்கோ அதை சொல்றது ஒரு சம்பிரதாயம் அதே சொல்ல உபயோகப்படுத்தி பேசுறதுங்கிறது ஒரு சம்பிரதாயம் அதுல சத்துன்னு சொன்னா பிரம்மன் அர்த்தம் மாயா சகிதம் பிரம்ம இவருக்கு பேர் தான் ஈஸ்வரன் மாயா பிரதிபிம்ப சைதன்யம் மாயாவச்சின்ன சைதன்யம் மாயாவச் சின்ன சத் சத்து இந்த இடத்துல போட்டுருவோம் என்ன நம்ம சத்த மாத்திரம் போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஞாபகம் வச்சுக்கணும் சத்தே சித்து சித்தே ஆனந்தம் ஆனந்தம் வேற சித்து வேற சத்து வேற கிடையாது சச்சிதானந்தம் மூணு இல்லை சத்து தான் சித்து சத்து தான் ஆனந்தம் சித்துதான் சத்து சித்துதான் ஆனந்தம் ஆனந்தம் தான் சத்து ஆனந்தம் தான் சித்து புரியுறதா ஊனை மாத்திரிக்கவே முடியாது நம்ம சொல்லலாம் ஆழ்ந்த உறக்கத்துல நான் சண் மாத்திரமா இருக்கேன் நான் சின் மாத்திரமா இருக்கேன் ஆனந்த மாத்திரமா இருக்கேன்னு சொல்லலாம் தப்பே இல்லை ஆழ்ந்த உறக்கத்துல நான் என்ன மாத்திரமா இருக்கேன் சன் மாத்திரமா இருக்கேன் சின்மாத்திரமா இருக்கேன் ஆனந்த மாத்திரமா இருக்கேன் இல்லாட்டி சச்சிதானந்த மாத்திரமா இருக்கேன் ஜாகிரத அவஸ்தையிலும் சொனாவஸ்தையிலையும் அனுர்தட துக்கத்தோட சேர்ந்து சச்சிதானந்தத்தையே மறந்துட்டேன் ஜாகிரத அவஸ்தையிலும் சொப்னாவஸ்தையிலும் அனுர்தட துக்கத்தோட சேர்ந்துண்டு அனுர்தத்தை நினைச்சு துக்கப்படுறேன் ஜடத்தை நினைச்சு எல்லாத்தையும் நினைச்சு ஒரே துக்கமோ துக்கம் அனுர்த ஜட துக்கத்தோட சம்பந்தம் வச்சுட்டேன் சச்சிதானந்தமே மறந்து போச்சு துக்கியா இருக்கேன் ஒண்ணுமே தெரியலேன்னு நினைச்சுக்கிறேன் செத்து போயிடுவேன் பயமாக வேணும் இருக்கு தைஷத தைஷத இதுல ஒரு கருத்து இருக்கு இப்போ வந்து இத்தனை நேரம் பேசினதெல்லாம் உபாதான காரணம் இப்ப நிமித்த காரணம் ஐக்ஷன்னு அந்த ஈக்ஷி திருத்தம் இது வந்து உபா நிமித்த காரணம் சொல்லப்பட்டதாக ஆச்சு அபின்ன நிமித்தோபாதான காரணம் அதாவது காலையில ஒரு கருத்து சொன்னேன் இல்லையா அதாவது ஒரு பொருள் உண்டு பண்ணப்படணும்னு சொன்னா அதுக்கு முதற் காரணமும் இருக்கணும் அறிவு காரணமும் இருக்கணும் மெட்டீரியல் காசு இருக்கணும் அப்புறம் என்னது இன்டெலிஜென்ட் காசும் இருக்கணும் சம்ஸ்கிருதத்துல மெட்டீரியல் காசுக்கு பேரு உபாதான காரணம்னு பேர் இன்டெலிஜென்ட் காசுக்கு பேரு நிமித்த காரணம்னு பேர் இத்தனை நேரம் நம்ம பேசின போதெல்லாம் என்ன மனசுல வச்சுன்னு பேசினோம் உபாதான காரணத்தை தான் பேசினோம் இந்த மிருத் இல்லையா இந்த மிருத் திருஷ்டாந்தம் நக லோகமணி திருஷ்டாந்தம் இதுல உபாதான காரணத்தை தான் போக்கஸ் பண்ணி புரிஞ்சுடும் ஏக்க விஜானேன சர்வ விஜானம்ங்கறதுக்கு நம்ம உபாதான காரணத்தை தான் மனசுல வச்சுட்டோம் ஆனா நிமித்த காரணத்தை பத்தி அங்க பேசல இங்க பேசி இருக்கு நிமித்த ஏன்னா அதுக்கு மனசு வேணுமே உபாதான காரணம் ஜடமாவும் ஆயிடலாம் ஏன்னா வந்து இப்ப சொன்ன திருஷ்டாந்தான் ஜட வஸ்துவா சேதன வஸ்துவா எல்லாம் தானே உதாரணம் என்ன உதாரணம் ஜட உதாரணம் உயிரற்ற உணர்வற்ற உணர்ச்சியற்ற பொருள் தான் நகையும் அப்படித்தான் நெயில் கற்றம் அப்படித்தான் இங்க அப்படி இல்லை சத்த ஆஸ்பெக்ட்ல சொன்னோம் இப்ப அந்த சத்தே சித்துங்கிற அர்த்தமும் இருக்கு ஆகையினால நிமித்த காரண திருஷ்டியில சொல்லப்படுறது அவர் திட்டமிட்டார் சங்கல்பம் கிருத்தவான் நம்ம பாஷையில போட்டா தீக்குவல் டு ஈஸ்வரஹா சிருஷ்டி அர்த்தம் சங்கல்பம் கிருத்தவான் இறைவன் படைப்பிற்காக திட்டமிட்டார் இறைவன் படைப்பிற்காக திட்டமிட்டார் இறைவன்னு சொல்ற போது இந்த இறைவன் பின்னால் எல்லாம் நிறைய வேலை எல்லாம் இந்த சத்து பிளஸ் மாயா டு ஈஸ்வரன் சத்து சிருஷ்டி பண்ண அது படைப்பே செய்யாது இந்த மாய நம்ம என்ன சொல்லி இருக்கோம் அதை அனங்கம் மறந்துடவே கூடாது மாயையோட லட்சணம் ஞாபகம் இருக்கணும் பிரம்ம லட்சணமும் ஞாபகம் இருக்கணும் சச்சிதானந்த ஸ்வரூபம் பிரம்ம லட்சணம் அப்புறம் வந்து திரிகுணாத்மிகா மாயா மித்யா அனிர்வச்சனியா இல்ல கீதையில பதினஞ்சா அத்தியாயம் வச்சுக்கிண்டே இருக்கணும் இத்தனை ஞாபகம் இருந்துட்டு இருந்தா தான் நம்ம இந்த விவகாரம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த விவகாரத்துக்கு எவ்வளவு ரியாலிட்டி கொடுக்கலாம் சத்தியத்துவம் கொடுக்கலாங்கிற இந்த புத்தி இருந்துட்டே இருக்கும் இல்லாட்டி அளவுக்கு மீறி சத்தியத்தை கொடுத்து நாமளும் சம்சாரியாயி நம்மளை சுத்தி இருக்கிறவனை எல்லாம் விழிப்புணர்வோடு இருங்கள் இவ்வளவு அர்த்தம் என்ன அர்த்தம் கடவுள் திட்டமிட்டார் மாயா சகித சத்து மாயா சகித பிரம்மன் சத்மன் என்ன பண்ணார் ஜீர்களுடைய கர்மானுசாரம் படைப்பை தோற்றுவிக்க திட்டமிட்டார் அப்புறம் என்ன என்ன திட்டமிட்ட என்ன பண்ணு நான் பல்வேறு பல்வேறு உயிர்களாக ஆவேனாக பிரபூதம் நிறைய பவேயம் பிரஜா ஏய பிரகருஷேன உற்பத்தியேய நான் பல்வேறாக தோன்றுவேனாக என்று அவர் திட்டமிட்டார் குடம் முதலான பல்வேறு பொருள்களாக ஆயிற்றோ அப்படி அவர் பல்வேறு பொருள்களாக ஆவதற்காக சங்கராச்சாரியர் இந்த உதாரணம் சொல்றார் எதா மர்காத்தியேணாவா ரஜ்வாதி சர்ப்பாத்யாக்காரேன புத்தி பரிகல்பித்தேன இந்த சிருஷ்டியை வந்து மிச்சியான்னு சொல்றதுக்கு ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு போறது அப்படி ஆவேனாக சொன்னார் அப்புறம் என்ன தத்து தேஜகா அசுஜத்த இந்த தத்துங்கிறது வந்துட்டே இருக்கு முதல்ல என்ன பண்ணிட்டு நெருப்பை படைத்தது சாதாரணமா மத்த மத்த புஸ்தகங்கள் எல்லாம் பஞ்சபூதம் ஆகாசத்தை உண்டாக்கிட்டு வரும் இங்க ஆகாசம் வரலை ஆகாசமும் காற்றும் சொல்லப்படலை ஆனா நம்ம அதை சப்ளை பண்ணிக்கணும் தான் சொல்லிருக்கு அஞ்சு பஞ்சபூதம் சொல்லலை ஆகையினால இந்த இடத்துல பூதத்ரயம் பூத பஞ்சகம் ஆனா நீங்க மனசுல வச்சுக்கணும் பஞ்சபூதம் சொன்னதா இருக்கும் இதை பத்தி எல்லாம் சங்கராச்சாரிய விசாரம் ஏன் இப்படியா ஒரு இடத்துல பஞ்சபூதம் சொல்லியிருக்கு இங்கே மூணு பூதம் சொல்லியிருக்குன்னா சாஸ்திரத்துக்கு இதில் தாத்யம் இல்லை இது பேர் விகானம்னு பேர் விகானம்னு ஒரு இடத்துல சொல்ற மாதிரி ஒரு இடத்துல சொல்லாது ஆனால் பிரம்ம தத்துவத்தை சொல்றபோது ஒரே மாதிரி சொல்லிடும் படைப்பை பற்றி சொல்றபோது ஒரு ஒரு உபரிஷத்தும் ஒரு ஒரு விதமாக படைப்பை பேசும் ஆ படைப்பில் நமக்கு கருத்து இல்லை படைப்பிற்கு ஆதாரமான மெய்ப்பொருளில் தான் நமது கருத்து நமது நோக்கம் நமது தாத்பரியம் எனவே படைப்பு எப்படி தோன்றியது என்பதில் நமக்கு நோக்கம் இல்லை அந்த கடவுளை என்ன பண்ணாராம் அனாயாசமா இந்த சிருஷ்டியை பண்ணாராம் ரொம்ப சிரமமே படலையாம் அதுக்கு திருஷ்டாந்தம் என்னன்னா நம்ம சொன்தான் இல்லையா கொஞ்சம் அதிகமா தூங்கினாலே போ கனவு வந்துடும் கனவுக்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு கனவை உண்டு பண்ணேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை கனவு தானாவே வர்றது அது மாதிரி ஈஸ்வரன் இந்த மாய சிருஷ்டி பிரபஞ்சம் இருக்கே அதை அனாயாசமா வந்துவிட்டு அது என்னாச்சு முதல் சிருஷ்டி என்னது அக்னியை சிருஷ்டி பண்ணினார் தத் தேஜகா அசுஜத தது, தத்துனா தத் பிரம்ம மாயா சகிதம் சத்து தேஜகா அசுஜத அந்த தேஜஸ உண்டு தேஜகாங்கிறது இந்த இடத்துல அக்னி தத்துவம் அசுரிஜ படைத்தது என்ன என்ன ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டா அக்னிய சிருஷ்டி பண்ணிட்டு அக்னியிலயும் அக்னியில் அந்த சத்து இருக்கு அந்த தேஜஸ்மயமான அந்த சத்தானது என்ன பண்ணிதுன்னா அது பார்த்துதான் அது பார்த்ததுன்னா அது திட்டமிட்டது முதல்ல அக்னிய சிருஷ்டி பண்ணியாச்சு அக்னியை சிருஷ்டி பண்ண உடனே அக்னி ரூபமா இருந்து அந்த பிரம்மன் என்ன பண்ணி அக்னி ரூபமாக இருந்து கொண்டு ஜலத்தை சிருஷ்டி பண்ணியது ஜலரூபமாக இருந்து கொண்டு பிருத்தியை சிருஷ்டி பண்ணியது இதுதான் பாடம் வந்துருக்கு அதுவும் என்ன நினைச்சுதான் நான் நிறைய நினைச்சுதான் தப்பஹா அசுஜத அது நீரை தோற்றுவித்தது அதுக்கு ஒரு புரிய வைக்கிறதுக்காக சொல்றது எது எப்படி நெருப்புல இருந்து நீர் எப்படி உண்டாயிற்று அதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது நம்ம அனுபவத்தில் தஸ்மாத் எத்தனைவச்சோச்சதிவேதத்தேவா புருஷா தேஜசயேவ தியாபக்தே ஒரு மனிதன் மனசில் ரொம்ப வருத்தப்படுறான் துக்கப்படுறான் சோச்சி சோசத்தின்னா துக்கப்படும் பொழுது என்னாகிறது கண்ணுல இருந்து என்ன வர்றது நெருப்பா வர்றது அது கோபம் வந்தா கண்ணுல இருந்து என்னப்பா வர்றதுன்னா ஜலம் வர்றதுன்னா என்ன லாஜிக் எல்லாம் கண்டுபிடிக்கிறது பாருங்க எப்படிலாம் யோசிக்கிறது பாருங்க ஆஹ் மனதில் துன்பம் இருந்தா துன்பம் நெருப்பு தானே மனசுல வந்து தாப்பம்ங்கிற எரியறதுப்பா மனசு எரியறது அது எரிச்சலிருந்து வர்றது என்னது கண்ணீர் கண்ணில் தண்ணீர் வர்றதுப்பா அப்புறம் இன்னொன்று சொல்வது உடம்பு ரொம்ப அக்னினால தாபமானால் என்ன உடம்புல என்ன உற்பத்தி ஆகிறது வேர்வம் உண்டாகிறது ஆக சோசதி ஸ்வேதத்தேவா ஸ்வே சோச்சதி ஸ்வேதத்தேவா புருஷா தேஜசஹா ஏவ தேஜஸிலிருந்து பக்தி தேஜஸில் இருந்து தத்து அத்தியாபா ஜாயந்தே தததி தததினா என்ன தேஜஸை சார்ந்திருந்து ஆபா ஜாயந்தே ஆப்பஹாங்கிறது பகுவச்சனம் நித்திய பகுவச்சனம் அதனால ஜாயந்தே போட்டிருக்கு ஏன் இது ஜாயத்தை காணுமேன்னு சொல்லப்படாது ஆபா அப்பஹா அத் அத்வி வந்து அப்பஹா ஜாயந்தே தோன்றுகிறது அடுத்த கிளாஸில் மற்றெல்லாம் படிக்கலாம் भेद மூதவி வோமவாப்யிணா நம மூல்லா வாழி எங்கள்மோனி அருள் வார்த்தையன்றும் om shanti shanti பராபரமே ஓம் om ஷாந்திஷாந்தி gurunatha swamiki ஆதிகுருநாசஸ்வாமிகி